ஒரு பெரிய ரிசர்ச் கட்டுரையம் வந்துருக்கும் ரொம்ப அருமையான ரிசர்ச் கட்டுரை ஒண்ணு பிராமணன் வைசியம் அப்படின்னு இருந்தது இது வந்து பை பர்த் பிறப்பிர இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு காலத்துல இதெல்லாம் தப்பு நாஸ்திகர்கள் கம்யூனிஸ்ட்கள் இதெல்லாம் ரொம்ப தப்பு வர்ணாசிரம தர்மத்தை மாத்தணும் அப்படின்னா ரைட் நாம மாத்திட்டோம் இன்னைக்கு நாலு வர்ண இருக்கு கவர்மெண்ட்ல எப்படி ஒன்ஸ் டூ கிளாஸ் இல்லாம போயிடுச்சு நாலாவதுக்கு என்ன லட்சம் அதை எடுத்துட்டு என்ன இருக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் நீங்க என்னைக்குமே பிரிவு வைக்காம சமூகத்தை நடத்த முடியாது ஒரு சொசைட்டி நடத்தணும் ஒரு மன்றத்தை நடத்தணும் ஒரு இயக்கத்தை நடத்தணும் ஒரு நிர்வாகத்தை நடத்தணும் ஒரு கம்பெனி நடத்தணும் எந்த தகுதி இல்ல தாழ்ந்தவன் பிறவிலேயே உயர்ந்தவன் சொல்லாரு அது வானு சொல் நியாயம் ஆனா தகுதின்னு ஒண்ணு இல்லையா பிரிக்கிறதுக்கு யாரும் இல்ல பிரிக்காம இருப்பான இருக்கிறவன் ஒன்னி போகணுமா ஒண்ணு இருக்கிறவன் நாள நோக்கி வர்றதா கூத்து இல்லையா துரோணரை போறவர்கள் எப்படி வீழ்ச்சி அடைந்தார் நீங்க பிஹெச்டி தீசிஸ் வந்திருக்கு அதுதான் சொல்ல வந்தா வேத காலத்துல ரிஷிகள் ரொம்ப பெருமையா இருந்தாங்க ரிஷிகள் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து யாகம் பண்ணுவாங்க தர்க்கம் பண்ணுவாங்க காட்டில் உட்கார்ந்து இருப்பாங்க தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரிஷிகள் அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அவங்க அவங்கள காப்பாற்றிக்க மாட்டாங்க அவங்களாவது அவங்களை காப்பாற்றிக்கவே மாட்டாங்க சத்திரியம் சொல்லி அனுப்புவாங்க அவங்கதான் பிராமணர்கள் புலி வருது சிங்கம் வருது வேற ஒரு ராஜா படையெடுத்து வரா தொந்தரவு பண்றான் அச்சுரர்கள் தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா உடனே ராஜாட்ட போய் சொல்லுவாங்க நீ சத்திரியன் நீ வந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு பிராமணர்கள் தங்களை பாதுகாக்கிற பொறுப்பை சத்திரியன் ஒப்படைச்சு வச்சிருந்தாங்க கொஞ்சம் நாள் ஆயிட்டே போச்சு அப்ப முன்னோர்களாக மேல பிரம்ம ரிஷிகள் இருந்தாங்க மேல சத்திரியர்களிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னு திடீர்னு இருந்த பிரம்ம ரிஷிகளை கையில வில்லத்திக்கிட்டாங்க நாமயும் கேட்கணும் உன்னை காப்பாத்தணும் அவனையும் நாம அவனோட ஹையர் தானே நாமளே சண்டை போட்டுக்கலாம் பாதுகாக்க ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணி தானே என்ன செய்யறதுன்னு ஆரம்பிச்சாங்க சத்திரிகள் என்னடாது நம்ம வேலையை இவங்க பாக்கறாங்க அவங்க வேலையை நாம ஏன் பாக்க முடியாது அப்புறம் என்னன்னா நம்மளை விட கீழே பண்ணு என்ன பண்ணலாம் சத்திரிய தாண்டா இனிமே மேல ராஜா தாண்டா மேல பிராமணர்கள் வந்து கும்பிட்டுட்டு போகணும் மாத்து கதையை மாத்து டேக் ஓர் பிராமணர்களுடைய உச்சம் நிலை போய் சத்திரியர்கள் டேக் ஓவ் பெரிய பிரிட்டிஷ் இந்த நாட்டுக்குள்ளே என்ன நடந்து விட்டு இந்தியா பொன்னையும் தூக்கிட்டு போறதுக்காக அதுக்கு என்ன பேரு வைசிய நிலைன்னு பேர் வணிக நிலைன்னு பேரு முதல்ல பிராமண தர்மம் மேல இருந்தது ரெண்டாவது சத்திரிய தர்மம் டேக் ஓவர் பண்ணுச்சு இந்திய ராஜாக்கள் பலவீனமான வைசியர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் பிரிட்டிஷ்காரெல்லாம் டேக் ஓவர் பண்றான் எல்லாத்தையும் அவன் தன்னுடைய கண்ட்ரோல கொண்டாந்தான் ராஜாவெல்லாம் கீழே தள்ளி அவன் ஆட்சி எடுத்துட்டான் அப்ப வணிக சமூகம் ஆட்சியை கையில எடுத்துக்கொண்டு விட்டது எழுதுறான் பாருங்க தேரி நான் தேரி அப்படியே சொல்றேன் தப்பா நினைக்காதுங்க இப்ப நாலாவது வர்ணம் உலகத்தை டேக் பண்ண வேண்டிய காலம் இந்தியாவில் அதான் நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அறிவாளிகளுக்கு நீ மரியாதை கிடையாது பலமுடைய கிடையாது தர்மம் நீ மரியாதை கிடையாது குரூப் கூட்டத்தை யார் கையில் வைத்திருக்கிறானோ அவன் கையில் எல்லாம் மாறப்போகிறது அது நான்காம் வர்ணத்தினுடைய நிர்வாகம் நிறைய கூட்டம் வச்சிருக்கியா யாரும் பணியை வச்சிடலாம் நீ கொள்ளையடிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் திருட்டு பண்ணலாம் என்ன ஒன்னாலும் பண்ணலாம் ஆனா உனக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்கா உன அரஸ்ட் பண்ண முடியாது உனக்கு உள்ள அழைக்க முடியாது பச்சாவல்தான் பெரிய வம்புதான் அது இனி நான்காம் வர்ணத்தின் நிர்வாகம் இந்தியா முழுவதும் இந்தியாவில் உலகம் முழுவதும் ஏற்பட்டாக வேண்டும் அப்படின்ட்டா பெரிய தீரி உலகத்தையே வணிக நிறுவனங்கள் தான் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு அதை மாற்றி தொழில் மக்கள் ஆட்டி வைக்கக்கூடிய காலமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இனி நான்காம் வர்ணத்தின் யுகமாக இந்த யுகம் நடந்தே தீரும் நான் என்ன சொல்றேன் இதெல்லாம் குறை விரும்பல அந்த நான்காம் வர்ணம்னு சொல்லுகிறவருடைய அறிவு தெளிவு சிந்தனை ஒழுக்கம் மாற்றப்பட்டு விட்டால் உலகம் நன்றாயிருக்குமா இரா அதுக்குரிய வேலையை நம்ம செய்யணும் அவங்களை அறிவுபூர்வமா சிந்திக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் யோசிக்க வைக்கணும் முதல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு பழக்கணும் அவ்வளவுதான் பழக்கிட்டா உலகம் நல்லா இருக்க போது உலகம் வயரப்போது எங்கேருந்தும் எங்கேயும் போயிட்டே நினைக்காது ஒரு அனாலிசிஸ் த்ரோனருடைய தலைமையில வருகிற போது இந்த பாரதத்துல பார்த்தா பீட்சி ஆரம்பம் பீஷ்மர் கண்ட்ரோல்ல பத்து நாள் சண்டை இருக்கிற வரைக்கும் அயோக்கியத்தனம் கிடையாது பதினோராவது நாள் போர் நடக்குது இந்த யுத்தத்துல அபிமன்யும் பிரமாதமா ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டான் சண்டை போடுறான் அபிமன்யும் பிரமாதமா சண்டை போடுறான் சல்லியம் அப்படின்னு ஒருத்தன் அவன் துரியோதனுடைய பக்கத்துல இருக்கிற அபிமன் கண்ண விரல விட்டு வாட்டிட்டான் சண்டை போட்டு துக்கப்பட வச்சுட்டான் அந்த சல்லியன் தோத்து ஓடுறத பார்த்த உடனே துரியோதனன் போய் துரோணரை போய் கேட்டான் இனிமே பெருசா எனக்கு சத்தியம் என்ன பண்ணி கொடுத்தீங்க நான் தருமரிய பிடிச்சு கொடுத்த சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க எங்கால அபிமன் ஓட ஓட விரட்டுறான் தெரியுமா அபிமன்யு எங்களால ஓட ஓட விரட்டா சேனாதிபதி ஆனா தான் ஆகாட்டி தான் எனக்கு சத்தியமணி எனக்கு என்ன நடக்குதுங்க உங்களால என்ன முடியுது அப்படின்ட்டு வெளியில போங்க வேற ஆளை நியமிச்சுக்கிறேன் இப்ப அவருக்கு அவமானம் பீஷ்மர் இவ்வளவு பத்து நாளா பட்ட அவமானத்துக்கு இப்ப அவரை சேனாதிபதியை நியமிச்சு அவருக்கு ஒரே அவமானம் அவர் ஒன்னே சொல்றார் டெய் இந்த யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னா நான் வந்து தருமரை பிடிக்கணும் அப்படின்னா யுத்தத்தை வேற மாதிரி நடத்தணும் நான் எப்ப தருமரை பிடிக்கணும் நான் கிட்டக்க போனாலும் அர்ஜுன ஓடியானு காப்பத்திடுறேன் இல்லாட்டி தருமர் சிக்க கூடிய ஆள் வேறு வகையான திறமையெல்லாம் கிடையாது சண்டை போட்டுகிட்டே இருப்பான் அந்த தரும கிட்ட துரோண நெருங்கிட்டார் தெரிஞ்சிருப்பி அங்க கூட உள்ள படிக்க முடிய பிடிக்கவே முடியாது சண்ட போவான் அப்படி அர்ஜுன் அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு வேற பக்கம் போயிட்டா அப்போ நான் கண்டிப்பா என்னால பிடிக்க முடியும் அதுக்கு ஏற்பாடு அவங்களுக்கு என்ன பேரு சமசப்தர்கள் அப்படின்னு பேர் அவங்க வரும்போதே சபதம் வந்துட்டு வந்துடுவாங்க ஒன்னு இன்னைக்கு நான் சாகணும் இல்ல யாரை எடுத்து போறேனோ அவன் சொல்லட்டுமா அவங்க புள்ளினாலே ஆடை உடுத்த போர்க்களத்துக்கு வருவாங்களாம் எப்படி இன்னைக்கு வந்து இருக்க தைரியம் இருந்தா எங்கிட்ட சண்டைக்கு வானும் கூப்பிடறதுக்கு அர்த்தம் இதை ஒரு பெரிய கொடுமை என்னன்னா இப்போ ஒருத்தர் இறந்து போனா பிண்டம் கொடுத்துட்டு பிண்டம் கொடுப்பாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கே பிண்டம் கொடுத்துட்டு தான் போர்க்குள்ளே வருவாங்களாம் அதாவது இறந்து போயிட்டதாகவே முடிவு பண்ணி தங்களுக்கு அப்புறமா போர்க்களத்துக்கு வருகிற கொடூரமான தற்கொலை படை சமசப்தர்கள் தான் சாக கூடாதுன்னு நினைச்சாதான் நீங்க சண்டை போட்டு அவன் ஜெயிக்க முடியும் தயாராயிட்டான் அப்படின்னா நீங்க எப்படி ஜெயிப்பீங்க அப்புறம் ஜெயிக்கவே முடியாது நீங்க பத்து லட்சம் பேர் இருக்கீங்க சாகிறதுக்கு நாலு பேர் தயாரா இருந்தா உள்ள வந்து வெடிகுண்டு வச்சா முடிஞ்சு போச்சு வாழ நினைக்கலாம் பேர் வாழ நினைச்சா கூட தட்டுக்க முடியும் இந்த தற்கொலை படைக்கணும் ஒருத்தர் தயார் ஆயாச்சு அது மைண்ட்ல வெறியை தருது நாம தற்கொலை பண்ணி அழிஞ்சாலும் பரவாயில்ல நூறு பேர் அழிக்கணும் நாம அழிஞ்சாலும் பரவாயில்ல ஒரு ஆயிரம் பேர் அழிக்கணும் அப்படின்னு ஒரு வெறிய பண்றது இதெல்லாம் யுத்த வெறியில இருக்கிற கோலா அப்படி ஒரு புள்ளி நாளை ஆடை உடுத்திக்கொண்ட சமசப்தர்களை ரெடி பண்ணினா துரியோதன அவங்க வந்து போருக்கு கூப்பிடுறாங்க அர்ஜுன் வேற வழி இல்ல கிருஷ்ணா சமசப்தர்கள் போருக்கு கூப்பிடுறாங்களே வானாண்டா அர்ஜுனா அவங்க வேற பிளானோட வந்து நாம அவங்களோட சண்டை போடுற போது தருமன கவிக்கு போலான்ற ஐடியாவோட வந்துருக்காங்க ஆனாலும் இந்த எண்ணம் வேண்டாம் அதெல்லாம் தப்பு கிருஷ்ணா அவங்க வந்து கூப்பிட்டா போய்தான் அவனும் வா போலாம் இது நல்லவேளை முதல் நாள் சாயங்காலமா போச்சு அதனால சாயங்காலம் யுத்தம் முடிஞ்சு போச்சு திரும்பி வந்துட்டாங்க பனிரெண்டாவது நாள் தொடக்கத்திலேயே சமசப்தர்கள் வந்து அர்ஜுன கூப்பிடுறாங்க நீ மானம் இருந்தா எங்களோட சண்டை போடு தைரியம் இருந்தா எங்களோட சண்டை போடு ஒண்ணு கொண்டு இடத்த விட்டு வெளியில நாங்க சாகிற வரைக்கும் இங்கதான் சண்டை போட்டாக வேற வழியில அர்ஜுன் சிக்கி கொள்கிறான் அப்ப கிருஷ்ணன் சொன்னா அப்ப தருமனை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றது பீமனை கூப்பிட்டான் அவரை விட்டு நகராது நீ பாதுகாவலா நில் அவரை பிடிக்கிறதுக்கு துரோணர் ஏற்பாடு பண்ணிருக்கிறார் பாதுகாவலா நில்லு திருஷ்டுய்மன் துரோணருடைய எதிரி அவனை கூப்பிட்டான் திருஷ்ட துய்மன் தர்மனை பாதுகாத்துக்கோ ஒரு அரை வினாடி தர்மரை விட்டு நீங்காதோருக்கு பயம் இருக்கும் மனசுக்குள்ளே நம்முடைய முன்னாடி எப்போ நின்னுக்கும் தருமரை நோக்கி எப்ப துரோணர் வந்தாலும் அப்படி ஏற்பாடு பண்ணி திருஷ்ட துய்மனை அனுப்பிவிட்டா போர் நடந்து கொண்டே இருக்கு கடுமையான யுத்தத்தை அர்ஜுன் நடத்தி கொண்டே இருக்கிறான் அப்போ பகதன் அப்படின்னு ஒருத்தன் அந்த பகதத்தன் யாரு அப்படின்னா பூமாதேவனுடைய மூலமா நாராயணருக்கு ஒரு அஸ்திரம் தோன்றியது அந்த அஸ்திரத்தை தன்னகத்தில உடையவனாக விளங்குகிறவன் பகதத்தன் அது மிக உன்னதமான அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை யார் மீது ஏறினாலும் அவர்கள் மாண்டு போவார்கள் என்பது திண்ணம் அந்த பகதத்தன் வயசானவன் இப்போ பயங்கரமான கழமை அவன் கடுமையான யுத்தம் பண்ணி அந்த கழக ரொம்ப ஆச்சியமான விஷயம் எப்படின்னா இந்த புருவ மயிரெல்லாம் அவனுக்கு நிறைச்சு போய் கண்ண மூடி சத தொங்குதான் சண்டை போடுறான் என்னடா தெரியுதுனா வயசானா கூட விவேகம் வராதுங்கிறது அவன் ஒரு அடையாளம் ஒரு வயசுல ஒரு விவேகம் வரணுமா இல்லையா ஒவ்வொரு வயசுல ஒரு ஞானம் வரணுமா இல்ல வராம சில பேர் இருப்பான் அப்படிங்கறதுக்கு பகதத்தின் ஒரு அடையாளம் தான் இந்த புருவ மயிர் இப்படி கண்ணை மறைக்கிது புருவம் கீழே விழுந்து அதை பட்டு துணி எடுத்து மேல கட்டிட்டு சண்டை போட்டு யுத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறான் அவன் வைஷ்ணவ அஸ்திரம் ஒரு கடுமையான அஸ்திரம் வச்சிருக்கான் அந்த அஸ்திரத்தை ஏவினா கண்டிப்பா யாரா இருந்தாலும் மாண்டு போவார்கள் அந்த பகதத்து அர்ஜுன தனியா சண்டை கூட்டு சண்டை போடுறான் அந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை திடீர்னு ஏவிட்டான் இது என்ன அஸ்திரம் இதுக்கு என்ன கவுண்டர் போடணும் என்ன மறுக்கணும் அர்ஜுன யோசிக்க முடியாது அது மாதிரி ஒரு நேரம் நடந்து விட்டது உடனே கண்ணன் தேரோட்டியா உட்கார்ந்து என்ன பண்ணா பழியு எந்திரிச்சு நின்று அந்த எந்திரிச்சு நின்ன ஒன்னு அவன் விட்ட வைஷ்ணவஸ்திரம் அங்கேயிருந்து நேராக புரட்டது கண்ணனுடைய மேலே பட்டது அது அவனை ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அவனே நாராயணன் அந்த அஸ்திரமே அவனுடைய அஸ்திரம் வைஷ்ணவஸ்திரம் அவனை பட்ட அவனை மட்டும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அவன் வந்து பார்த்த உடனே அந்த அஸ்திரம் அவன் கழுத்துல மாலையா விழுந்து கழுத்துல ஒரு பெரிய மாலையாக விழுந்தது உடனே அர்ஜுனன் கேட்டான் என்ன கிருஷ்ணா என்னடா இது உங்களுக்கு மாலை விழுதுன்னா எவனோரு மணி நேரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தாப்பா ஆள் கிடைக்கவே இல்ல போடணும்னா தான் இப்ப எனக்கு போட்டான் நீ உன் வேலையே பாரு கண்ணா இது அசிங்கமா இல்லையா அவன் என் மேல ஒரு அஸ்திரத்தை விடுற போது நீ எந்திரிச்சு அந்த அஸ்தரத்தை வாங்கினா அது அசிங்கமா இல்லையா ஆமா பெரிய அசிங்கத்தை நீ கண்டு அந்த அஸ்தரம் உன் மேல பட்டா உன் எலும்பு மிஞ்சாது தெரியுமா உனக்கு அந்த அஸ்திரம் என்னுடைய அஸ்திரமே தான் என்னுடைய பெயர் கொண்ட அஸ்திரம்தான் அது உன் மேல பட்டா எலும்பு கூட மிஞ்சாதுன்னா அனுமதிக்க முடியுமா ஆனா அதை பத்தி ரகசியம் எனக்கு தெரியும் அடிச்சான் இந்த பட்டு துணில பட்டம் அவனுக்கு கண் மறைஞ்சிரும் இல்லையா கேள்வி எங்க இருக்கிறோம் என்னடான் அதே மாதிரி அர்ஜுனன் கிட்ட சகுனி வந்து சண்டை போட்டு சண்டையில தோத்து ஓடி போயிட்டான் பன்னெண்டாவது நாள் ராத்திரி துரோணர் உட்காச்சி நாலு கேள்வி கேட்டான் ஒவ்வொரு சத்தியமாம் கேட்டீங்களே உனக்கு என்ன வேணுமோ என்ன கேளு பெருமையா சொன்னீங்களே உங்களால தரும பிடிக்க முடிஞ்சதா அதுக்கு என்ன சொன்னீங்க சமசப்தர்கள் வந்தா நான் அப்படியே ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சனேன் மேல அன்பு வைத்திருப்பதாலே எவ்வளவு சண்டை தாண்டா என்னால போட முடியும் சண்டைக்கு ஒரு எல்லை இருக்குதா ஒரு முடிவு இருக்குதா என்னால அதுக்கு மேல சண்டை போட முடியாததா எனக்குன்னு ஒரு பலம் தாண்டா இருக்கு என்ன இருந்தாலும் அர்ஜுனன் ஆற்றல் வாய்ந்தவன் எல்லாத்த விட புரிஞ்சுக்கோ அவன் பக்கத்தில் தர்மம் இருக்க நீங்க நம்ம ஒரு ஒண்டி ஆளா இருப்போம் நம்மள யாராவது அழுத்தத்தை விட நம்மளுடைய சொல்ல அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம பக்கம் உண்மையில தப்பு இருக்குன்னு வச்சுங்க நம்ம என்னதான் சத்தம் போட்டு குரன் வசனா கூட உள் மனசு சொல்லும் ஒண்ணு இல்ல விஷயம் நீ சும்மா பேசிட்டு இருக்க உன் பக்கம் யோகியதை இல்லன்னா நம்ம ஒரு மாதிரி தாழ்ந்து போயிடுவோம் அதை மட்டும் ஜெயிக்க முடியாது சர்ச்சில் வந்து இந்தியா மேல ரொம்ப மட்டமான மரியாதை உடையவர் ரொம்ப குறைஞ்ச அபிப்பிராயம் உடையவர் சர்ச்சில் சர்ச்சில் ரெண்டு பேர் இந்தியா ரொம்ப குறைச்சல அசிங்கமா கமெண்ட் அடிச்சவங்க ஒருத்தர் பாபர் இன்னும் சர்ச்சில் பாபருக்கு இந்தியா மேல ரொம்ப அசிங்கமான அபிப்பிராயம் நீங்க அந்த வரலாறு இந்தியன் ஹிஸ்டரி படிச்சு பார்த்தா தெரியும் இந்தியர்கள் அழகற்றவர்கள் நாகரீகம் அற்றவர்கள் சாப்பிட தெரியாதவர்கள் ருச்சியாக சாப்பிடாதவர்கள் நறுமணப் பொருட்களை பயன்படுத்தாதவர்கள் இப்பெல்லாம் பாபர் எழுதியிருக்கூட இந்தியாவை பத்திய கமெண்ட் அவர் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இந்தியர்கள் மடையர்கள் முட்டாள்கள் இப்படி சொன்னாலும் இன்னொருத்தன்சன் சர்ச் அவருக்கு இந்தியர்கள் மேல நல்ல அபிப்பிராயம் கிடையாது அவருடைய சர்ச் ரொம்ப மட்டமா நினைச்சவர் ஆனா சர்ச்சிலே ஒரு சந்தர்ப்பத்துல இந்தியாவை பத்தி வாயடைச்சு போய் ஒரு ருஷின்னு சொன்னார் எதிர்கட்சி என்ன இந்தியாவில் பயந்து ஆயுதம் இருக்கா பீரங்கி இருக்கா அணுகுண்டு இருக்கா இவ்வளவு நண்பரே அவர் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வந்தால் நான் பீரங்கிகளால் நசுக்கி இருப்பேன் அவர் பீரங்கிய சண்டைக்கு வந்தால் நான் அணுகுண்டுகளால் நசுக்கி இருப்பேன் சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஆயுதம் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நண்பருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா என்னதுங்கிறார் வேற ஒன்னு சொல்ல சர்ச்சையில பார்த்து என்ன இது உலகத்தில் உண்மையின் மீதான நம்பிக்கையை விசுவாசத்தை ஒருபோதும் நாம அழக்கக்கூடாது பெரிய சத்தியத்தை எதிர்க்க கூடிய ஆயுதம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நான் நண்பருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் போதுமா அதான் சொல்றார் யாரு திறமை இருக்கு வித்தியாசம் இருக்கு சண்டை போட முடியும் அவன் எல்லையற்ற வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான் என்றால் அநியாயம் இருக்கிறதோ இன்னும் எப்போதும் என் மீது ஒரு குற்றமான பார்வையே செலுத்துகிறேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடு பதிமூன்றாவது நாள் அபிமன்யு யாரு அர்ஜுனுடைய குமார் இளம் குமார் அருமையா சண்டை போடுவான் ரொம்ப உன்னதமான வீரன் முதல் நாள் அவன் சல்லியனோட சண்டை போடுற போது சல்லியன் அவன் கிட்ட வந்து கொஞ்சம் நடந்த போது பீமன் குறுக்க வந்து கெடுத்துட்டான் சல்லியனை விரட்டான் அப்பவே ரொம்ப கோபம் அபிமன்யுக்கு பெரியப்பா என் புகழையே கெடுத்துட்டீங்க நீங்க நானே செல்லி என்ன நடுவில் தொடங்குற போது வழக்கம்போல அர்ஜுன் வந்தார்கள் சமசப்தர்கள் வேற ஒரு பக்கம் தனியாக கூட்டிட்டு போயிட்டாங்க வேற ஒரு பக்கம் வாடான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு வியூகம் வகுப்பது பத்ம வியூகம் சக்கரவியூகம் கருட வியூகம் மகர வியூகம் இப்படிலாம் வியூகம் வகுப்பாங்க அது ஒரு புதுமாதிரியான வியூகத்தை வகுத்து வச்சிருக்கிறார் யாரு துரோணாச்சாரியார் வட்டமா இருக்கும் அப்புறம் ஒரு வட்டமா இருக்கும் அப்புறம் ஒரு வட்டமா இருக்கும் அது பத்மம்னு சொன்னா இப்படி தாமரை தாமரை தாமரை தாமரையா இருக்கும் இதை உடைச்சிக்கிட்டு உள்ளேயே வர முடியாது அது மாதிரி ஒரு அருமையான வியூகத்தை வகுத்து வச்சிருக்கிறார் துரோணாச்சாரியார் இப்ப யுத்தத்தை தொடங்கணும் யுத்தத்தை தொடங்குறதா இருந்தா எதிரியோட வியூகத்தை உடைச்சிக்கிட்டு உள்ள போய் தான் யுத்தத்தை ஆரம்பிக்கணும் இந்த துரோகாச்சாரியார் எப்படி உடைக்கிறது அர்ஜுன இல்ல அர்ஜுன இல்ல உடைக்கிறதுக்கு யாருக்கும் இந்த வியூகத்தை உடைக்க முடியாது சண்டையே போட முடியாது இந்த வியூகத்தை உடைக்க முடியாது நேத்துக்கே வேற சொல்லிருக்காங்களே அபிமன்யோ அபிமன்யோ கேட்டா ஏன்டா மகனே உனக்கு உடைச்சிக்கிறதுக்கு உள்ள போ தெரியுமாடா அப்படின்னா தெரியும் உடைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்ப நீ உடைக்க வேண்டியதான் நீங்க உடைச்சிட்டு உள்ள போனாடி நாங்கள் வந்துடணும் உடச்சிட்டு தருமன் மத்தாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆனா அபிமன்யுடைய தேர்ப்பாக மட்டும் சொன்னா வேண்டாம் ஏ துரோணரன் நம்ப முடியாது அவர் என்னமோ ஒரு ஏற்பாடோட இத பண்ணியிருக்கிறார் இந்த உடச்சிட்டு உள்ள போய் நாம சிக்கல்ல மாட்டிக்கொள்ள ப்போ அபிமன்ய சொல்றான் ஏ நான் ஒரு எவ்வளவோ பெரிய வெற்றிகளை பெற முடியும் நான் சொல்றதை கேளு போடுங்க ஆன் பண்ண விட்டேன் அபிமன்யு எவ்வளவோ தைரியத்தோட சொல்றான் நான் போய் இந்த யுத்தத்தை நடத்துமே நீ ஒன்னு கவலைப்படாது தேர்ப்பாகனுக்கு சொல்றான் உடைக்கிறதுக்கு பின்னால போய் ரொம்ப வேகமா பாய்ந்து வந்து அந்த வியூகத்தை உடைக்கணுமா இப்ப ஒரு உதாரணம் சொன்ன பாருங்களேன் மரக்கதவு சிக்கிச்சு ரூம்ல நம்ம தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி பாக்குறோம் திறக்கல மழைக்காலத்துல நல்ல சிக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு அடி தள்ளி வந்து வேகமா ஓடிப்படி கதவை திறந்துடும் ஒரு நூறு அடி பின்னாடி போய் பாஞ்சு வந்து இப்படி அபிமன்ய பின்னாடி போயிட்டு வேகமா பாஞ்சு வர்றப்போ துரோணர் வஞ்சனையா ஒரு காரியம் பண்ணார் என்ன அவன் வரும்போது அவரே வியூகத்தை திறந்து உள்ள விட்டான் இது யாரும் எதிர்பார்க்காது சொன்ன பத்தடி தள்ளி வந்து ஓடி போய் மறக்கலாம் திறந்து என்ன முடியாது அதே கீழே இது வஞ்சனையான திட்டம் இந்த வியூகத்தை கூட்டியிருந்தார் இவன் வரும்போது அவர் கடந்துட்டார் அவ்வளவு நேரம் கூடியாச்சு தருமன் எல்லாம் வெளியில அபிமன்யு மட்டும் உள்ள போய் சிக்கிட்ட அபிமன்யு உள்ள போய் சிக்கன உடனே அப்பதான் அந்த தேர்ப்பாக முழித்துக் கொண்டு சொன்னா நாம தப்பு பண்ணிட்டோம் தனியா நாம ஒரு ஆளா வந்து சிக்கோம் பின்னாடி படை எதுவும் வரலாம் அப்பவும் அபிமன் சோர்ந்து போல சொன்ன நாம் ஒருவரே போராடுவோம் என்ற எண்ணத்தில் இங்கும் ஜெயித்து காட்டுவோம் அசாத்தியமான நம்பிக்கை அபிமன் மாதிரி ஒரு ஆள் அப்படி போயிருந்தான்னு வச்சுங்க எதிரிய கொல்ல வேணாம் பின்னாடி ஆள் வருதா வரல அப்படின்னு அவன் வர்றாங்க நடந்தது என்ன நடந்து போச்சு அவனுக்கு துரியோதனுடைய அபிமன்யு பிடிச்சது பெருசு இல்ல அந்த லட்சமணகுமாரில் உக்காத்தி வச்சு தன்னுடைய தேர்ல உாளபகுதியத்திக்க சண்டவங்களோடு அந்த லக்ஷ்மணகுமார குத்தி கடைசியா தேர்லையே கட்டி வச்சுட்டான் தன்னுடைய தேர்ல கட்டி வச்சுட்டான் இதை துரியோகனால தாங்க முடியல துரோணர் போனா என்னமோ அர்ஜுன புடிச்சு கொடுக்க என் புடிச்சு வச்சிருக்கான் என்னுடைய மகன் லட்சுமண குமாரன் யார் புடிச்சு வச்சிருக்கா அர்ஜுன புள்ள அபிமன்ய புடிச்சு வச்சிருக்கா இதை அவமானம் என்ன வேண்டி இருக்கு உங்களுக்கு ஏன் மானம் கட்டத்தனமா நடந்து உண்மையான வீரரா இல்லையா என்னோட பிள்ளை மாட்டிக்கிட்டான் இன்னும் சட்டை போட்டு அப்படி அப்ப துரோணர் சொன்னார் வீரன் அப்படி தம்பா இருக்கும் ஒருத்தன் மாட்டுவான் ஒருத்தன் சாவம் ஒருத்தன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் கிடையாது எனக்கு எப்படியாவது என் பிள்ளைய மீட் அதே சமயத்துல அந்த அபிமன்யோ கொண்டாடும் என்ன கேட்டா பேசிக்கிட்டே வருகிற போது துரோணருடைய மனம் மிகவும் நோகும்படியாகவும் பேசிட்டாக்கிறதுக்கு துரோகம் பண்றீங்க நாம் சோத்தை தின்னுட்டு நன்றி இல்லாமல் இருக்கிறீர்கள அரண்மனையில இருந்து சாப்பிடுறீங்க வளர்றீங்க எல்லாம் பண்றீங்க ஆனா நன்றி இல்லாமல் எதிரிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க இப்படி ஒரு ஈன புத்தி இருக்கக்கூடாது தங்க முடியாத அவமானம் துரோணருக்கு ஒரு பண்ணி ஆகணும் என்ன பண்றது கர்ணன் எல்லாரையும் வரிசையா கூப்பிடாரு வாங்கடா என்ன இந்த அபிமன் நடுவர் சீக்கிரம் போடுங்க ஆறு வீரர்கள் வலிமை உடையவர்கள் மகா வீரர்கள் எவ்ளோ பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் கிருபாச்சாரியாரு துரோணாச்சாரியாருங்க அஸ்வத் வலிமை வாய்ந்த இழக்கலிங்க சண்டை போட்டான் எப்படி சண்டை போட்டான் துரோணர் எதிர்ல இருக்கிறார் எதிர்ல இருக்கிற அவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வில்ல எடுத்து அம்பு விட்டுகிட்டே இருக்கிற வாழ்நாள கர்ணன் அவமானப்படும்படியான காரியத்தை இப்பதான் முதல் முறையா பண்ண போறான் என்ன துரோணர் என்ன பண்ணார் கர்ணனுக்கு சேர்த்து கிடையாது இந்த துரோணருக்கு ஒரு புத்தி வந்தது எப்படி தெரியல ஜாடகத்தில் இருக்கிற ஒரு வில்ல வெட்டிட்டார் அபிமன்யா ஆத்திரமா திரும்ப இந்த காரியத்தை செய்தது எந்த கோபமா துரோணர் தேர்ப்பாக போச்சு பின்னாடி கரனுடன் சண்டை போடுற போது இன்னொரு பக்கத்திலிருந்து அஸ்வத் தாமன் இன்னொரு பக்கத்துல இருந்து என்னென்ன ஆறு பேர் ஒன்றா சேர்ந்து கொண்டு தாக்குகிறார்கள் அவனும் சண்டை போட்டு பார்த்தான் இந்த தேர் முறிஞ்சு கிழப்பிடுச்சு கடைசியா அவன் என்ன பண்ணான் இனி ஒண்ணும் பண்ண முடியல தன்னை பாதுகாத்துக் கொடுறதுக்காக அந்த தேர் சக்கரம் இருக்கு இல்லையா அந்த தேர் சக்கரத்தை கையில தூக்கிக்கிட்டு ஆறு பேரையும் எதிர்த்து அந்த சக்கரத்தை சுழட்டினான ஒரு டிஃபன்ஸ் வேற வழியே கிடையாது ஆறு பேருந்து காப்பாற்றதுக்காக தேர் சக்கரத்தை சுழட்டுகிறான் வியாசர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார் இதுவரையில் சக்கரத்தோடு ஒரு மகாவிஷ்ணுவை தான் உலகம் பார்த்தது இப்போது இரண்டாவது மகாவிஷ்ணுவை உலகம் தரிசித்தது இரண்டாவது ஜனார்தனம் கையில சக்கரத்தோட காட்சி கொடுத்தானா அப்படின்னு என்ன கதாயுதான் செய்தி தெரிஞ்ச உடனே துரோணர் கர்ணன் சல்லியன் அத்தாமன் கிருப்பர் இவங்க என்ன பண்ணாங்கனா கைதட்டி அவனை சுத்தி கும்பிடுச்சா வியாசர் எழுதுறாரு நான் என்ன உமை சொல்ல முடியும் ஒரு மானை ஆறு புலி ஒன்றாய் சேர்ந்து தாக்கியது என்று எழுதலாம் இவர்கள் புலி என்று பெருமைப்படுத்தவும் உரியவர்கள் அல்ல அவன் மான் என்று சிறுமைப்படுத்தவும் உரியவன் அல்ல சரி ஒரு சிங்கத்தை ஆறு புலி தளாக்கியது என்று சொன்னால் சிங்கம் என்ற ஓமை அவனுக்கு பொருந்தும் பொருந்தா என்னதான் சொல்றது கடைசியா சொல்றார் பிணம் திண்ணுகிற காட்டுமராண்டிகள் தாங்கள் திண்ணுகிற பிணத்தை வீழ்த்தி விட்டு சுற்றி கும்மி அடிப்பதை போல ஆறு காட்டுமராண்டிகள் கும்மி அடித்தார்கள் துரோணரை காட்டுமராண்டிங்கிற வார்த்தையில வியாசர் குறிப்பிடுகிறார் எவ்வளவு கேவலமா எவ்வளவு பிணம் தின்னுகிற காட்டுமராண்டிகள் தாங்கள் தின்னுகிற பிணத்தை மத்தியில் வைத்துக் கொண்டு கும்மி அடித்து ஆடி பாடுவதை போல அந்த ஆறு காட்டுமராண்டிகள் இந்த பிள்ளையை கீழே தள்ளிவிட்டு சுற்றி கும்மி அடித்தார் வீரத்தின் விளிம்பில் போய் நின்று அவன் இறந்து போன நீங்க பாரத கதையெல்லாம் படிக்கிற போது இது மாதிரி வீரருடைய கதையை இளைஞர்கள் படிக்கணும் அந்த வீரனை மனசுல நினைக்கணும் ஒரு நிலமை வரும்போது அந்த வீரன் மாதிரி எழுந்து நிற்க பழகணும் எனக்கு என்ன வருத்தம் சினிமா கதாநாயகர்களை நம்முடைய இளைஞர்கள் லட்சிய வீரர்களாக நம்புகிறார்கள் அவர்கள் வீரர்கள் அல்ல திறமைசாலிகள் அல்ல பலசாலிகள் அல்ல அட்டை வீரர்கள் செலுலாய்டு பொம்மைகள் நீங்க அவன் ஏதோ சினிமா காட்சியில சண்டை போடுற போது ஜெயிக்கிற மாதிரி காற்றானே ஒழிய உண்மையில ஒரு ஸ்டண்ட்டு வீரரோட தனியா நின்னா சண்டை போடுற சக்தி நம்ம கதாநாயகன் கிடையாது ஆனா என்ன நினைக்கிறான் அப்படியே இந்திய இளைஞன் அவன் பெருவிசா கட்டோட்டு வைக்கிறான் அதுக்கு பால்ல அபிஷேகம் பண்றான் அதை வந்து மாலை போடுறான் அதுக்கு ஊது ஊத்தி ரூம்ல பெரிய ப்ளோவப் வச்சுக்கிறான் அவன ஒரு பெரிய வீரனாவே நினைக்கிறான் இந்த மாயையிலிருந்து இளைஞர்கள் வெளியில வரணும் அர்ஜுனன் மாதிரி ஒரு வீரம் இருக்கணும் இல்லன்னா ஆன்மீக வீரம் விவேகானந்தர் மாதிரி இருக்கணும் அவர்களை லட்சிய புருஷனா ஒரு ஒரு இளைஞன் கருதணும் அவர் ரூபாய் விவேகானந்தர் அபிமன்யனுடைய இல்ல உன்னதமான வீரர்கள் யார் அப்படின்னா உண்மையான வீரருடைய படம் இருக்கணும் திரைப்படத்துக்கு மேல கோபம் நினைக்காதீங்க இன்னைக்கு திரைப்படத்திற்கு பெருவாரியான கதாநாயகர்கள் ஒழுங்கீனமான வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு ஒழுக்கமற்று முறையற்று நெ வாழ்க்க்கை பண்புகள் அற்ற ஒரு அடையாளமா விளங்குறாங்க இவங்க ரோல் மாடல் ரோல் மாடல் தெரியும் அவங்க முன்மாதிரியா வைத்துக்கொண்டா நாளை இந்திய இளைஞன் கத்தி என்ன ஆகும் அதனால்தான் சொல்றேன் அபிமன்யு வீரத்தின் உச்சநிலை மகாபாரத கதையில் இந்த அபிமன்யம் அப்படின்னு ஒன்னே பாருங்க கிருஷ்ணன் அவர் எல்லாத்திலயும் சேட்டலைட் சிஸ்டம் கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க அபிமன் இங்க சிக்கித்தான் இதுக்கு வெளியில பீமனும் தருமனும் சும்மா இல்ல சந்தை போடுறான் யாரோட ஜாயத்ரதனோட ஜயத்திரத யாரு துச்சனையோட புருஷன் அஞ்சு குடிமி வச்சு பாண்டவதாசன் பட்டம் வாங்கினான்ல அவன் நேரம் சிவபுருமான போய் வேண்டி இந்த யுத்தத்துல நான் பாண்டவரு அஞ்சு பேரையும் ஒரு நாள் ஜெயிக்கணும்னு வர கேட்டு அர்ஜுனன் தவிர மற்ற நாலு பேரையும் ஜெயிக்கிற வரம் உனக்கு தரேன்னு சிவபுருமான் வரம் கொடுத்தாரு அவருடைய கொன்ற மாலையை எடுத்து கையில கொடுத்துருக்காரு அந்த கொன்ற மாலையை எடுத்துட்டு வந்து இப்ப குறுக்க போட்டான் இந்த நாலு பேரும் தாண்டி போக முடியாதபடி அவ்வளவுதான் நாலு பேரும் யாரு தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் நாலு பேரும் ஜெயத்ரன் தோத்தி போயிட்டாங்க தாண்டி உள்ள போய் அபிமன்ய காப்பாத்த முடியல ஒண்ணும் பண்ணவே முடியல எல்லாம் தோல்வி அடைந்து விட்டார்கள் பாதி யுத்தம் பண்ணிக்கிட்டிருந்தான் கிருஷ்ணன் அதாவது அர்ஜுனன் சமஸ்தான் பண்ணிக்கிட்டே இருந்தான் பாருங்க திடீர்னு சொன்னா அர்ஜுனா எனக்கு என்னன்னு தெரியல மாதிரி இருக்கு வா கேம் போகலாம் நீ சண்டை வேண்டாம் நீ லீவ் விட்டுலாம் வா தெரியும் போலாம் கிருஷ்ணன் விளையாடுறியா யுத்தம் எவ்வளவு கொடுமையா நடந்துகிட்டு இருக்கு நான் ஒரு ஆதேசத்துல ஒரு வெறியில இருக்கிறேன் எல்லாரையும் கொல்லணும்னு பாதியில போலாம்னு சொல்றிய அர்ஜுனா சொன்னா கேளு எனக்கு தலை என்னால இனிமே தேர் முடியாது இம்மிடியா நான் பாசரைக்கு போனோம் ரெஸ்ட் எடுத்தாவனும் திரும்ப அப்படின்னு கிருஷ்ணன் தேர் ஓட்ட மாட்டேன் என்ன பண்ண தலைகாலும் ஒண்ணும் முடியாது சரி தேர திருப்பிடாட்டான் தேர திருப்பி பாசரையை நோக்கி போறாங்க தங்குகிற இடத்துக்கு கேம்ப நோக்கி போயிட்டு இருக்கிறாரு இது போறதுக்குள்ள கிருஷ்ணன் இந்திரனை கூப்பிட்டு ஒரு இவன் தேர் போயிட்டு இருக்கு பாருங்க நடுவழியில இந்திரன் ஒரு கழவனா வந்து ஒரு நெருப்பு நெருப்புறான் எனக்கு தலைவலிடா முதல்ல பாசறைக்கு போனோம் கிருஷ்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் தேர நிறுத்து யாரும் ஒரு கழவன் நெருப்பு சாக போற தடுத்து நிறுத்திட்டு வர அவ்வளவும் இந்திரன் அவன் என்ன பண்ணிருக்கான் பாரு அர்ஜுன புத்திர பாசத்தால அபிமன்யு செத்தி போயிட்டாரேன்னு தக்குள்ள பண்ணி செத்தி போயிடுவான் நீ வந்து ஓம் பிள்ளைய காப்பாத்தனும்னா அவன் சாகமாட்டான்னு சத்திய வாங்க அர்ஜுனனுக்கு அவன் பாசம்னா இந்திரனுக்கு அவன் பிள்ள மேல பாசம் இருக்கும்ல ஓட்டு வீடு முப்பது வயசு பையன் மேல உக்காந்து ஓட்ட பிரிச்சு மாத்திட்டு இருக்க பல பேர் ஓட்ட மாத்திட்ட அவன் வீட்டுக்கு மேல இந்த ஓட்டம் மாத்திட்டு இருந்தான் பிரிச்சு மாத்திக்கிட்டு வருஷம் அடிக்கிட்டு இருக்க அந்த முப்பது வயசுக்கான அப்பா அறுபத்தஞ்சு வயசுக்காரன் அவன் வெளியே வந்து கத்துறான் இன்னரா வெயில்ல போய் பன்னெண்டு மணி உச்சி வெயில ஓட்டல உட்காந்து தல சூரியன் படும்டா உடம்புக்கு ஆவாதடா இறங்கி வாடா காலையில மாத்தனும் பன்னெண்டு மணி உச்சி வெயில்ல மாத்துவாங்க வேலையை விட்டுட்டுவான் நாளைக்கு மாத்திக்கலாம் வாடா அப்படின்னு ப்ப உ ஒரு வேலை முடிச்சுட்டு வந்து வேலை முடிச்சுட்டு தான் வருவே சொன்ன கேட்டா அப்படியே கொதிக்கிறா மண்ட பொழந்திர போதுரா இறங்கி வேட பரமாட்டேன் அப்படின்னு திரும்பி பார்த்தான் வீட்டுல அந்த ஹாலில் தொட்டில்ல புள்ள தூங்கிட்டு இருந்து காரு முப்பது விஷ்காரம் தூங்கிட்டு இருந்து நேரம் போனேன் அந்த புள்ளையை எடுத்துட்டு வந்து தொட்டு முத்ததுல வெயில்ல போட்டுட்டு இந்த கிழமை உள்ள போயிட்டான் அறிவிக்கா உனக்கு வெயில்ல போட்டிருக்கா ஓம் புள்ள வெயில்ல கடந்தா உனக்கு உடம்பு எரியது இல்ல அப்ப என் புள்ள நீ வெயில்ல கடந்தா என் உடம்பு எரியாதுன்னு இறங்கி ஒடையா எடுக்கிறியே அப்போ நீ என் வெயில்ல கடந்த வேலையா இருக்காதான் இறங்கல கொண்டாந்து போட்டா நீங்க அவஸ்த வச்சுதான அந்த புள்ள பாஸ்திருத்த முடியும் நிறைய எப்படி கொண்டு போக முடியும் அப்ப இத பாத்தா கிருஷ்ணன் இந்த பயலுக்கு இப்ப அபிமன்யுமே புத்திர பாஸ்தாலும் சுத்தி போடுவோம் அதை தடுக்கணும்னா நம்ம இந்திர புத்திர பாஸ்தான் தடுக்கணும் இந்திரம் ஒரு கழ வடிவத்துல வந்து நெருப்ப மூட்டி நெருப்ப சுத்தி வந்துட்டு இருக்கிறேன் தேர தேங்களை பண்ணிக்கலாம் அறிவு இருக்க உனக்கு யுத்தம் வந்தா எல்லாம் சாவத்தான் செய்வான் அது ஒரு பெரிய விஷயமா புள்ள செத்து அதுக்காக நெருப்புல போய் செத்துக்கு ஒவ்வொரு அப்பனும் சாந்தா அப்பன் சாவணும் தெரியுமா அப்படின்னு அர்ஜுன் இந்திரன் சும்மா இல்லாம சொன்னா நீ எல்லாம் ஊருக்கு உபதேசம் எல்லாம் நாளைக்கு உனக்கு கொண்டு வந்தா தெரியும் உனக்கொண்டு வந்தா நீ சாப்டுன்னு தான் நினைப்பா மானங்கெற்ற வீரன் நினைச்சுட்டியா என் பிள்ளைய செக்ரா கூட நான் சாருன்னு நினைக்கவே மாட்டேன் அப்பேற்பட்ட சுத்தமான வீரன் அப்படின்னு நிஜமாவா அப்படின்னு ஆமா அப்படின் அப்ப நீ அப்படின்னு சொன்னா இருக்க முயற்சி பண்றேன் போறேன் கையே எது எனக்கு நடந்தாலும் என் பிள்ளைக்கு நடந்தாலும் இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் வர கோழைகள் சத்தியம் பண்ண அவன் சத்தியம் தேர்ட்டு நல்ல முடிஞ்சாச்சு நீ அவன் பேசினா ஏரியாவது உலக தொலைப்பான் ஏதுல கூட்டிட்டு பாசரைக்கு போயாச்சு பாசரைக்கு போன உடனே எப்பவும் எப்பவும் அர்ஜுனன் போது ஓடி வந்து கட்டி கொள்வார் அப்டி மஞ்சள் அங்க இல்ல தர்மர் சோகமா உட்காந்துருக்கார் பீமன் சோகமா உட்காந்துருக்கா உள்ள நுழைஞ்சா அந்த பாசரையோட அட்மாஸ்பியரே வேறமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணா எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னா எனக்கு கூட தான் பயமா இருக்கு நீயே இப்படி சொல்றா உள்ள போய் பாத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிற தருமருக்கு பக்கத்திலேயே ஒளிவீசிக் கொண்டிருக்கிற அபிமன் அவனுக்கு ஏதும் நடந்திருக்குமோ என்று கதலைப்படுகிறேன் கிருஷ்ணா என் பிள்ளையை காணவில்லை அப்படின்னா தர்மர தருமர் உடனே கதறி அழுதார் பீமன் கதறி அழுதான் நடந்த கதையை சொன்னாங்க நாங்க எவ்வளோ பாடுபட்டோம் காப்பாற்றணும்னு முடியலை அடுத்த விநாடு அரசாட்சி எதுவும் வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்ன அந்த கழவனை கண்டுபிடிச்சு அவனையும் சேர்த்துட்டு அவன் இனிமே வர முடியாது முடியாது சத்தியம் பண்ணி கொடுத்தா ஒரு கடவு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் சொல்லிட்டேன் போயிட்டான் ஜெயத்திர நான் கொல்லாம விட மாட்டேன் கோவம் கொன்றே தீர்வேன் எப்படியாவது கொள்ளுவேன் இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல போர் அந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பாக ஒருத்திர முடிச்சு கேட்டான் கிருஷ்ண கேட்டுக்கு தெரியுமா சங்கரத்துக்குள்ள கொள்ளுவேன் நினைச்சிட்டு அத்தரமே கிடையாதுங்கிறது தெரியுமா கிருக்கத்தன சபதம் பண்ணி வச்சிட்டேன் ஒரே ஒரு வழிதான் இருக்கு அஸ்திட்டு வந்தா தான் ஜெயத்தர கொல்ல முடியும் என்னோட கைலாசி போகலாம் அப்படி உடனே பரப்பிட்டான் அர்ஜுன நேர கண்ணனோட கைலாயம் போறது சாயங்காலத்துக்கு இருக்கிறான் ஜெயத்திரனை காப்பாத்துறதா தான் காப்பாத்திக்க சொல்லு கடோத்கிட்டான் பெரியப்பா நீங்க ஆரம்பத்துல வந்து வேண்டாத வேலை பண்ணீங்க இப்ப மறுபடியும் ஒரு போய் சொல்லிவிட்டா அவன் தப்பிச்சுடுவான் அப்புறம் நடக்கிற காரியமா நம்ம அர்ஜுனனுக்கு என்ன ஆதரவு தப்புளை பண்ண வேண்டிய அவசியம் உண்டாயிடாதா நீங்க என்ன எப்படி பண்றீங்க சொல்ல வேண்டாம் தர்மன் ஒரு வாட் சொல்றான் சின்ன பையன் அவன் கண்டா தெரியும் அரசியல் பெரியவன் நான் சொல்றேன் நீ போய் சொல்லு துருவாதன் அவன் காப்பாத்திட்டே இருக்கணும் நாம அவனை கொல்லணும் அப்பதான் நம்ம பெருமை என்னன்னு உலகத்துக்கு தெரியும் அதான் அரசியல் தர்மம் இவர் இன்னும் தருமத்தோட மாட்டாரா புத்தன் வந்து என்னடா துரியோக சொன்ன ஒரு சொல்றதா வில்லிபுத்திர ஆழ்வார் சொன்னார் ஆமாமா அரக்கி கொள்ளி எங்களுக்கு கிடையாது ஒரு நாற்பது நரிக்குறவர்களுக்கு லோன் கொடுத்தார் ஸ்டேட் பேங்க் ஆபீசரா அவர் இருந்த போது அவர் ஆபிசிட்ட எல்லாம் ஊசி பாசி உள்ள வந்து ஒரே கலாட்டாவா இருக்கும் பேங்கே கலாட்டாவா இருக்கும் நாலாயிரம் ஒரு மினிமம் லோன் இருக்கு அந்த செய்தி சொன்னார் என்ன நாற்பது பேருக்கு கடன் அந்த பணத்தை கட்டிட்டாங்க ஆனா அந்த பணக்கான ரெண்டு லட்சம் லட்சம் கொடுத்தாங்க அவன் கட்ட யார் நல்ல அவர் கேட்கற ஒருமான உணர்ச்சி இருக்குறதுக்கு ஆனா அதே ஊர்ல பணக்காரன் கூட்ட ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டவே இல்லை அவர் கேட்டார் ரெண்டு பேர்ல யாரும் விவரம் இல்லாம சார்ந்த ஒருத்த பேசிட்டா பாரு மறக்க முடியாத கேள்வி நாங்கெல்லாம் காட்டு முறைய சுடுது காடை சுடுது கவுதாரி சுடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கோவப்படுது குருவி சுடுது காடை சுடுது கவுதாரி சுடுதுன்னு எல்லாம் கோவப்படுது நீங்க எல்லாம் காந்தி சுடுது இந்திரா காந்தி சுடுது காந்தி சுடுது இந்திரா காந்தி சுடுது மனுஷங்களே சுடுது நீங்க கேள்வி சாதாரணமான கேள்வி கிடையாது நாங்களே கௌதாரியும் நீங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்களா என்னடா நீங்க சில பேர் மட்டமா பிரான் மட்டும் கிடையவே கிடையாது அவர்களுக்குள்ள எவ்வளவு அறிவு இருக்கு எவ்வளவு திறமை இருக்கு நேர்மை இருக்கு எவ்வளவு மேன்மை இருக்கு தெரியுமா சகோதர்த்தி கொள்ளையடிக்கிற பழகம் கிடையாது காட்டுக்கு விரட்டிட்டு பட்டி சந்தோஷப்படுற அல்பு புத்தியங்கள் கிடையாது நாங்கெல்லாம் அரைக்கி போலதான்டா இப்ப என்னடாங்க சரி வந்த விஷயம் சொல்லிட்டு சொல்ல சொன்னார் என்ன சொல்ல சொன்னார் நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக ஜெயத்ரனை அர்ஜுனர் கொல்லுவார் அர்ஜுனர் கொல்லவில்லை என்றால் தீ புகுந்து அருமையான வாய்ப்பு அர்ஜுனரை கொண்டா சண்டை பெருசா போயிடும் ஒரு கவலையும் கிடையாது என்ன ஏற்பாடு எப்படி நாளைக்கு அவன் துரோணாச்சாரிய கேட்டாச்சரே வந்தால் நான் பிழைக்க முடியுமா அவர் சொன்னார் உனக்கு நான் பூமியில நிலவரை அமைத்து யாரு ஒசாமா இருக்கா பாருங்க என்ன வீரம் ஏற்பட்ட வீரம் எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு பாதுகாப்பா நாம போய் ஒளிஞ்சுக்க வேண்டியது அது உத்தமமான வீரம் சாகரம்லாம் அடுத்தவங்க போய் ஒளிஞ்சுக்கணும் வீரம் அது மாதிரி ஒரு நிலவரை அல்ல உடனே உள்ள வச்சிருவான் ஆனா போர்க்கணத்துக்குள்ளயேதான் போர்க்கணத்துக்குள்ளேயே தோண்டி ஒன்னு ஒளிச்சு வச்சு மேல மூடிடுவோம் அப்புறம் ஒரு வட்டம் அப்புறம் ஒரு வட்டம் அப்புறம் ஒரு வட்டம் அப்புறம் ஒரு வட்டம் வரிசையா நாங்க எல்லாம் நின்று எல்லாம் வரிசையா நின்றுடுவோம் இப்படி எல்லாம் நின்றுக்கு அப்புறம் ஒவ்வொரு வட்டத்தையும் தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி கொல்லவே முடியும் நாங்க உன்னை காப்பாத்திடுவோம் கவலைப்படாதே சூரிய அசம வெளியிலவா அர்ஜுனன் மரணம் இது அவ்வளவு ஏற்பாடு ஆயி போச்சு பதினான்காவது நாள் போருக்கு இதுக்கு நடுவில் மேல போறான் யாரு அர்ஜுனன் கண்ணனோட பாதி தூரம் போயிருப்பாங்க பாதி தூரம் போன உடனே கிருஷ்ணன் அப்படின்னா நான் சாப்பிட முடியாது குளிச்சுட்டு தான் சாப்பிடும் சரி குளி இல்லையே குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணும் குளிச்ச உடனே சிவபூஜை பண்ணணும் தான் அப்புறமா நான் சாப்பிடணும் சரி குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணிட்டு சாப்பிடு கைலாசி போய் அவனை சீக்கிரமா முடி அப்படின்னா அது முடியாது ஏன் முடியாது நான் தினம் பூஜை பண்ற சிவலிங்கத்தை உள்ளே வச்சுட்டு வந்துட்ட நீ எல்லாம் சொல்லலிங்க பூஜை பண்றதுக்கு வேணும்னா கையோட கொண்டாந்துருக்கணும் சரி இல்லையானா பேசாம மேல வரணும் இப்ப என்ன சொல்றேன் சிவலிங்க வேணும் நான் குளிக்கணும் குளிச்ச உடனே சிவலிங்கம் வச்சு பூஜைங்க குளிக்க முடியாது பண்ணாடி சாப்பிட முடியாது எல்லாம் ஒண்ணுக்கு பின் வர பேச நான் என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியாது கிருஷ்ணா நான் சிவபூஜை பண்ணாம சாப்பிட மாட்டேன் ஆனா சிவபூஜை பண்றதுக்கு சிவலிங்கம் கொண்டு வரல இப்ப நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சரி நான் தான் சிவபெருமா விளையாடுறியா உண்மைதான்டா நீ என்ன சிவனா பாவிச்சுக்கோ பூஜை பண்ணு கிருஷ்ணா நீ என்ன கிருஷ்ணா இல்லையா அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க பண்ணு அப்படியே உட்கார்ந்தான் யோகத்துல பண்ணு பண்ற பூஜையும் பண்ணு அப்படின்னா சிவனுக்கு சொல்லுகிற மந்திரங்களை சொல்லி சிவனுக்கு சொல்ற மலர்களை எடுத்து கண்ணனுக்கு போட்டான் அர்ஜுன ஒரு அறநம்பிக்கை தான் என்னன்னா நம்ம பண்றமே ஒழிய இது எந்தாலும் கிருஷ்ணன் இல்ல போல் இருக்கு சிவனுக்கு பண்ண வேண்டிய பூஜை பண்ணல போட்டுருக்குன்னு உறுத்திக்கிட்டே இருந்தது பூஜை முடிஞ்சது சாப்பிடறான் சாப்பிட்டா நீ கொஞ்சம் தூங்குவோம் சூக்ம சரீரத்தோட கைலாசத்துக்கு போலாம் ஸ்தூல சீரத்தோட போக முடியாத வேலை போலான்ட்டு பட்டின சூட்சத்தோட கைலாசத்துக்கு போனான் கைலாசத்துக்கு போன உடனே அர்ஜுனுக்கு என்னடா ஆச்சரியம்னா கண்ணனுக்கு எங்க மலர்கள் மோடுமான் காட்சி கொடுத்தார் மலர் எங்க வச்சு பூஜை சிவபெருமான் மேல அங்கங்க அப்படியே காட்சி அளித்ததா இந்த நாராயணனும் சிவனும் ஒன்று என்ற உண்மையை அப்போதான் அர்ஜுன் புரிந்து கொண்டார் எல்லா பரம்பரலும் எல்லா கடவுளும் ஒண்ணுதான் கடவுளுங்க தனித்தனியா ஏரியா பிரிச்சு சண்டை போட்டு உட்கார்ந்துருக்குமா வராது பாகு ஒரே மண் தான் என்ன ஒரே மண் கடலமாவு ஒரு ஆயில் ஒரு ஸ்வீட் அதான் மைசூர் பாகு அதுவே தான் லட்டு இது கொஞ்சம் ஒண்ணுதானே கடைசியா எல்லாத்துக்கு ஒரே பேர் ஸ்வீட் கண்ணன் மேல் வைத்த மலர்கள்ு வண்ணன்மேல் மின்னகுரனை ஜெயிக்கக்கூடிய அஸ்தரத்தை எடுத்து கையில கொடுத்தார் போடா அப்படின்னு அந்த அஸ்தரத்தை பெற்றுக்கொண்டு கேள் ஜன் வந்தா மறுநாள் பதினான்காவது நாள் போர் நடக்கிறது ஆறு குரோச தூரத்துக்கு அப்பால ஒழிச்சு வச்சுட்டான் யாரு ஜெயத்தரனை கொண்டு போய் ஆறு குரோசத்துக்கு அப்பால ஒழிச்சு வச்சுமா படையை நிறுத்திட்டு வெளியில் அர்ஜுனன் ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணா இந்த ஒவ்வொரு வட்டத்தையும் கடந்து நான் உள்ள போக முடியும் நினைக்கிறேன் முடியாது அப்ப என்ன பண்ணும்னா எல்லாத்தையும் பைபாஸ் பண்ண முதல்ல துரோணன் நிக்கலம் இருந்தா என்ன சண்டை போட்டு வாடா அப்ப துரோணரை பார்த்து சொல்றான் அர்ஜுனன் நீங்கள் ஆச்சாரியர் நான் புத்திர சோகத்தில் இருக்கிறேன் உனக்கம் எனக்கும் சண்டையே இல்லை எனக்கு அந்த ஜயத்திரவனை கண்டுபிடிப்பது ஒன்று தான் வேலை அப்படின்ட்டு சண்டையே போடல அப்படியே துரோணரை விட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள இப்படி வரிசையா தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி சண்டையை பரிசா வளர்த்துக்கல ஒன்னொன்னே கடந்து கடந்து கடந்து கடந்து கடந்து போறான் இப்ப துரோணர் முன்னாடி இருக்கிற துரியோதனம் பின்னாடி இருந்தான் நடுவுல இப்ப அர்ஜுன சிக்கி இருக்கிறான் இவன் தாண்டி வந்துட்டான் தெரிஞ்சவனே துரியோதனம் போய் திரோணர் ஏங்கிருக்க முடியும் தாண்டி உள்ள வந்து உள்ள விட்டு அப்ப திரோணர் சொன்னார் அறிவு கட்டவனே இருக்க இருக்கிற நடுவில் அர்ஜுனன் சிக்கி இருக்கிற வசமான வாய்ப்பு உலகத்தில் உண்டா ஓஹோ அப்படி சொல்றீரா நேரம் சண்டைக்கு போன அர்ஜுனன் அர்ஜுன்கிட்ட சண்டைக்கு போற போது அர்ஜுன் அடிச்சு அடி தாங்க திரும்பி வந்து ரொம்ப அடிக்கிறானி சரி அப்ப நம்மளுக்கு ஒரு கவசம் தர இந்த கவசத்தை போ சண்டைக்கு போ அப்படின்னு ஒரு ஒரு கவசம் போட்டார் அந்த கவசம் எப்படின்னு கேட்டா அர்ஜுனனு கூட டெக்னிக் கத்துக் கொடுக்கல அது என்ன கவசம் கேட்டா அம்பு எதுவுமே தைக்க முடியாது அது மாதிரி ஒரு கவசத்தை போட்டு நீ இப்ப சண்டை போடு அப்படின்னா அந்த கவசத்தோட வந்து நின்ன உடனே அர்ஜுன பாத்துட்டு கிருஷ்ணன் கேட்டாங்க கிருஷ்ணா இது என்ன கவசம்னு தெரியல எங்க வாகியார் எனக்கே சொல்லிக் கொடுக்காத விஷயத்தை இப்ப அவர் குடுத்துக்கிறாரு இது என்னன்னு ஒரு நிமிஷம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஒத்து பாருடம்னா பார்த்தா பெரிய பெரிய அம்ப எல்லாம் போட்டா தைக்கவே உடனே இந்த குண்டூசி மாதிரி ஆயிரக்கணக்கான அம்புகளை ஏதனா பாருங்க அது சந்திலாம் உள்ள போய் உள்ள போய் துரியோதனை குத்துச்சு அடி வாங்கி நேரத்தை நான் கத்து கொடுக்காத ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண அவன் அவன் தான் கிரேட் ஒரு சின்ன விஷயம் பாருங்க வெளிநாடுகளுக்கு பாயலாம் அப்படின்ட்டா நீங்க வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா இதே பூஸ்ட் எப்படி நிம்மதியான உறக்கத்திற்கு உங்கள் களைப்பு தீர உறங்க வேண்டுமா பூஸ்ட் அருந்துகள் அவன் ஊர்ல எல்லாம் உழைக்கிறான் தூக்கம் வரமாட்டேங்குது நம்ம ஊர்ல எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கிற நம்ம ஒரே விளம்பரமா ஒரு பொருளா இருக்கலாம் அந்த ஊருக்கு எப்படி விளம்பரம் பண்ணு தெரிஞ்சு பண்றாங்க இங்க ஒரு சோப்பு கம்பெனி விளம்பரம் இதே விளம்பரம் போட்டான் வித்துக்கிட்டு சோப்பும் கண்டிஸ் அங்க இப்படி படிப்பான் அப்ப இப்படி பார்த்தான் ஓ நல்ல துணிய இந்த சோப் பவுடர்ல முக்கியம் இப்படி அழுக்காயிடும் போல் இருக்கு தொடாக்கரான் நம்ம ஊர்ல இப்படி படிப்போம் கல்ஃப் கண்ட்ரி படிப்பாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் அங்க போனா விளம்பரத்தை மாத்தணுமா இல்லையா நீங்க நாங்க ஒரே விஷயம் தான் பேசுறோம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திருவோம் விஷயம் அதுமா இருக்கலாம் அந்த இடத்துக்கு தகுந்த லாங்குவேஜ் அந்த இடத்துக்கு தகுந்த உதாரணங்கள் இடத்துக்கு தகுந்த பிரசன்டேஷன் கத்துக்கிட்டாலும் அந்த சூழலுக்கு ஏற்படும் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் அல்ல அர்ஜுனன் வல்லவன் அந்த துரியோதனை துரியோதனை விரட்டினா துரியோதன் இப்ப அவமானத்தோட மறுபடியும் துரோணத்தை வர இந்த யுத்தம் கடுமையா இருக்கு மரணத்தை சொல்லணும் கர்ணனுடைய வீழ்ச்சியை சொல்லணும் பிறகு தர்ம சொல்லணும் இவை நாளைக்கு நாம் சிந்திப்பதாக இருக்கிறோம் நீளமா யுத்தத்தை சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை அதான் யுத்தத்தினுடைய கதைப்பகுதியை சுருக்கிட்டேன் ரொம்ப சுருக்கமான பகுதி நாளைக்கு கர்ணனுடைய மேன்மைதான் ரொம்ப பிரதானமா இருக்கும் அதை சிந்திப்போம் பிறகு முதல் ஜெயத்திரன் மரணம் பிறகு கர்ணனுடைய வீழ்ச்சி பிறகு தர்ம பட்டாபிஷேகம் நாளை நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கறத சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம் ஷ்ண கிருஷ்ணஹ Hare Ram Hare Ram Ram Ram Hare Krishna Krishna Hare Hare